அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று எட்டு மூன்று மற்றொரு அறிவிப்பில் அபு சாலிஹ் கூறுகிறார்கள் நான்கு பேர் இருந்தால் பேசலாமா என்று இபன் உமரது அவர்களிடம் கேட்டேன் அது உனக்கு இடைஞ்சல் தராது என்று பதில் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நானும் இபனு உமரது அவர்களும் ஒருவர் அருகே என்னை தவிர வேறு எவரும் இல்லை அப்போது இபுனு உமரது இல்லாகும் அவர்கள் வேறொருவரை அழைத்தார்கள் நாங்கள் நான்கு பேர்களானோம் என்னிடமும் தான் அழைத்து வந்த மூன்றாம் நீங்கள் இருவரும் சற்று தள்ளி நெல்லுங்கள் என்று கூறிய இபுன் உமர மட்டும் தனியை விட்டுவிட்டு ரகசியம் பேச வேண்டாம் என்று நம்பி அணிகளில் செல்லும் அவர்கள் கூற என்று கூறினார்கள் இதை அப்துல்லாஹிபின் கூறுகிறார்கள் அல் மஹ்தா ஒன்று எட்டு